வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பதிமூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு வெள்ளை மாளிகைக்கான அடிக்கல் வாஷிங்டன் டிசி நகரில் இடப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு அனைத்துலக நேரம் கணிக்கும் இடமாக லண்டனில் உள்ள கிரீனிச் தேர்வு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாநகராட்சி பகுதி மத்திய மேற்கு கிழக்கு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லிலிருந்து அங்காராவுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை பிரதமர் பதவியை டட்லி சேனநாயக்க அவர்கள் ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உருகுவே நாட்டில் விமானம் ஒன்று அர்ஜென்டினாவுக்கும் சிலிக்கும் இடையில் ஆன்டிஸ் மலைகளில் மோதியது இந்த விபத்தில் சிக்கிய பதினாறு பேர் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் கழித்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மீட்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சேர்ந்த போயிங் சரக்கு விமானம் ஒன்று சாண்டா குரூஸ் நகரில் வீழ்ந்ததில் தரையில் நின்றிருந்த 97 ஏழு குழந்தைகள் உட்பட நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிடெக் மொபைல் கம்யூனிகேஷன் என்ற நிறுவனம் சிகாகோ நகரில் செல்லுலார் சேவையை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிரியா நாட்டுப்படைகள் லெபனான் மீது தாக்குதலை ஆரம்பித்தன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிலி நாட்டில் சுரங்கம் ஒன்றில் வெபத்தில் சிக்கிய முப்பத்தி தொழிலாளர்கள் 69 ஒன்பது நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் ரத்னகர் மாதா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி பக்தர்கள் பலியானார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாலத்தீவுகள் காமன்வெல்த் அமைப்பிலிருந்து விலகியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு எட்வர்ட் அமெர்சன் பெர்னார்டு என்பவர் டி பார் ஆயிரத்தி எட்நூத்தி டி ஒன்று என்ற வாழ் நட்சத்திரத்தை கண்டுபிடித்தார் போட்டோகிராபி கேமரா மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது வாழ் நட்சத்திரம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர இலங்கையில் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுவை சிவம் புதுச்சேரி கவிஞர் இதழாளர் நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிவான்ஸ்லால் பூன்சா இந்திய ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கு வன்னியசிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோக் குமார் இந்திய நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கரேட் தார்ச்சர் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காவலூர் ராஜதுரை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிட்டி பாபு இந்திய வீணை கலைஞர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு போவே பக்தவச்சலம் மார்க்சியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏஹெச் எம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நுஸ்ரத் பதே அலி கான் பாகிஸ்தான் பாடகர் இசைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இயன் தாவ் ஆஸ்திரேலிய நீச்சல் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூஜா ஹெக்டே தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பதாம் ஆண்டு ரஷ்யா பேகம் டெல்லி சுல்தானா ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு எப்ரஹிம் தே நெவேர் சென்னையின் முதல் கிறிஸ்தவ மறை பணியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சகோதரி நிவேதித்தை ஐரிஷ் இந்திய சமூக பணியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழக செயல்பாட்டாளர் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிஷோர் குமார் இந்திய பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கருப்பையா வேலாயுதம் இலங்கை மலையக தொழில் அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதாம் ராமா தாய்லாந்து மன்னர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே